வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜய ஆனந்த் இன்னைக்கு ஒரு ஆமைய பத்தின உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஏரி இருந்தது அந்த ஏரியில ஒரு ஆமை வசித்து வந்தது அந்த ஏரிக்கு தினமும் மீன்களை தேடி வரக்கூடிய இரண்டு கொக்குகள் அந்த ஆமைக்கு நண்பர்களா இருந்தன நீண்ட நாட்களாக மழையே பெய்யாததுனால வறட்சி வந்தது அந்த காட்டுல இருக்கக்கூடிய நீர் நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வற்றிக் கொண்டே வந்தன அதாவது ஏரி குளம் கிணறு இதுல இருந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது இரண்டு கொக்குகளும் இத பத்தி பேசிட்டு இருந்தது இன்னும் தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏரிக்கு நம்ம போயிட்டா நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அந்த ஆமை என்ன சொல்லிச்சுனா நண்பர்களே இந்த ஏரியில தண்ணி வத்தி போனா உங்களுக்கு உணவு மட்டும் தான் கிடைக்காது இருக்கு நீயோ மெதுவா நடந்து வரக்கூடியவன் உன்னால வந்து அவ்வளவு தூரம் நடந்து வர முடியுமா என்னன்னு தெரியல மேலும் நீ நடந்து வரும்போது உனக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கு பகல் நேரத்துல மனிதன் நடமாட்டம் இருக்கும் அவங்க வந்து உனைய பிடிச்சிட்டு போயிருவாங்க இரவு நேரத்துல நடந்து வந்த அப்படின்னா மிருகங்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கும் எப்படி இருந்தாலும் உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும் நீ இந்த குளத்திலே இரு தண்ணி இருக்கிற வரைக்கும் இரு அதுக்குள்ள மழை வந்தா நீ தப்பிச்சுக்குவ அப்படின்னு சொல்லி அந்த கொக்குகள் சொன்னது அப்ப அந்த ஆமை என்ன சொன்னதுன்னா ஹம் ஹம் உங்களோட கண்டிப்பா வருவேன் அதுக்கு என்கிட்ட ஒரு தந்திர உபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு ஆச்சரியப்பட்ட கொக்குகள் இரண்டும் அப்படியா என்ன தந்திர உபாயம் அப்படின்னு கேட்கவும் அந்த ஆமை சொல்லிச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரு நீண்ட குச்சிய உங்களுடைய அழகுல கவிக்கோங்க அதாவது வாயில கவி பிடிச்சுக்கோங்க நான் வந்து என்னோட வாயில அந்த குச்சியினுடைய நடுப்பகுதியை கவி பிடிச்சுக்கிறேன் நீங்க என்னை தூக்கிட்டு பறந்து போய் அந்த ஏரியில இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கொக்குகள் இரண்டும் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சொல்ற நண்பா இது எவ்வளவு ஆபத்தான காரியம் தெரியுமா உன்னை தூக்கிட்டு போகும்போது அவ்வளவு உயரத்துல இருந்து நீ கீழே விழுந்தா எண்ணத்துக்கு ஆகுறது உன்னால வேற பேசாம இருக்க முடியாது நீ வேற நல்ல கலகலப்பா பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லவும் அந்த ஆமை சொல்லிச்சு நண்பர்களே என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் அதனால நான் இந்த ஏரியை விட்டு உங்களோட வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு நீங்க கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும் கொக்குகள் சொல்லிடுச்சு நீ நீயே சொன்ன பிறகு நாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு கொக்குகளும் ஒரு நீண்ட குச்சியை எடுத்து இரண்டு ஓரத்திலையும் தங்களுடைய அழகுகளால் கவி பிடிச்சுக்கிச்சு ஆமை அந்த குச்சியினுடைய நடுப்பகுதியை தன்னோட வாயால் கவிப்பிடிச்சுக்கிச்சு இரண்டு கொக்குகளும் அந்த ஆமையை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுது இப்படி இந்த இரண்டு கொக்குகளும் அந்த ஆமையை சுமந்துகிட்டு ஒரு கிராமத்து மேல பறந்து போகும்போது அந்த கிராமத்து மக்கள் பார்த்தாங்க ஒரு ஆமையை இரண்டு கொக்குகள் தூக்கிட்டு போறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மக்கள் எல்லாம் ஆறவார செஞ்சு கைதட்டி சிரிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க இதை பார்த்த ஆமை சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்தீங்களா நண்பர்களே என்னுடைய தந்திர உபாயம் எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றதுக்காக வாய திறந்துச்சு விடுபட்டு நோக்கி விழுத ஆரம்பிச்சது கீழே வந்து ஆமை விழுந்த இடம் ஒரு பாறை அந்த பாறையில வந்து பொத்துன்னு விழுந்த அந்த ஆமை செதறி அப்படியே உயிரை விட்டுடுச்சு ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு தான் இல்லையா சரி இப்ப இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் வாழ்க்கையில நமக்கு எவோ சவால்கள் வரும் அந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு நாம திட்டம் தீட்டி தந்திர உபாயங்களை பயன்படுத்தி தான் அந்த சவால்களை ஜெயிக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய தந்திர உபாயங்கள்ல சட்ட உட்பட்டு அதை மதிச்சு நாம நடக்கணும் அதுபடி நடக்கல நம்ம அந்த சட்ட மீறணும் அப்படின்னா அந்த தந்திர உபாயம் கொய்த்து போறது மட்டுமில்ல அது நமக்கு ஆபத்தையும் தேடித்தரும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் சரி நேயர்களே